பொறுமை மன்னர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தினுடைய தலைப்பு பொறுமைக்கு praise வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் பத்தொன்பதாம் அத்தியாயம் முதல் பதினோரு வசனங்கள் அப்பொழுது பிளாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடித்தான் போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஓர் அங்கியை அவருக்கு உடுத்தி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள் பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்பிடிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான் இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார் அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி இதோ இந்த மனிதன் என்றான் பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள் அதற்கு பிலாத்து நீங்களே இதனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள் நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான் யூதர்கள் அவனுக்கு மறுமொழியாக எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி இவன் சாக வேண்டும் என்றார்கள் பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபோது அதிகமாய் பயந்து மறுபடியும் அரமனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி நீ எங்கே இருந்து வந்தவன் என்றார் அதற்கு பதில் ஒன்றும் சொல்லவில்லை அப்பொழுது பிலாத்து நீ என்னோட பேசுகிறதில்லையா உன்னை சிலுவையில் அறிய எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு என்று உனக்கு தெரியாதா என்றான் ஏசு மறுமொழியாக பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாது இருந்தால் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு அதிக பாபம் உண்டு என்றான் மனப்பாட வசனம் ஒன்று இரண்டாம் அத்தியாயம் இருபத்தி மூன்றாம் வசனம் கிறிஸ்து துன்புறுத்தப்படும் படும்பத்தியமாய் தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார் கிறிஸ்து துன்புறுத்தப்படும் போது அச்சுறுத்தவில்லை நியாயமாய் தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார் கிரைஸ்ட் ஹி டிட் நாட் ஈவன்ஸ் பாலைவனத்தின் வழியே நடந்து செல்லாமல் வாக்களித்த நாட்டிற்கு அப்படியே பறந்து போக வேண்டும் என்று விரும்புவதே இன்று நமது பிரச்சினை நமது பொறுமையின்மையானது தாமதம் இருட்டு ஆகிய முட்கள் மூலம் கற்றுக்கொள்வது பொறுமையே முன்னணி முதல் முள்ளாணி வரை கிறிஸ்துவின் வாழ்க்கை முழுவதும் பாடுகளினால் நிறைந்திருந்தாலும் இறுதி நாட்களில் அவை அளவுக்கு மீறின சுவிசேஷங்களின் இறுதி அத்தியாயங்களை வாசித்து பாருங்கள் அங்கு அவரது பொறுமையே தலை நிற்கும் தனது ஆண்டவர் அநியாயமாக அனுபவித்த பாடுகளை கண்ணார கண்ட பேது பின்னர் எழுதுகிறார் தன்னுடைய முதல் நிருபம் இரண்டாம் அத்தியாயம் இருபதாம் இருபத்தி வசனங்களிலே நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையுடன் சகித்தால் அதுவே கடவுளுக்கு முன்பிரியமாயிருக்கும் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்தவம் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தமது அடிச்சவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் பாடுகளில் இயேசு அவ்வளவு பொறுமையாய் இருக்க முடிந்தது எப்படி ஏனெனில் அவரது வாழ்வில் எல்லாமே தந்தையானவராலே நியமிக்கப்பட்டது என்று அவர் அறிந்திருந்தார் இவை எல்லாவற்றிலும் தந்தைக்கு உன்னதம் நோக்கு ஒன்று இருந்தது என்று அவர் அறிந்திருந்தார் பாடுகள் எல்லாமே தான் கற்றுக்கொள்ளவும் பூரணப்படவுமே அனுப்பப்பட்டன என்பது இயேசுவினுடைய நிச்சயம் அவர் பாடுபட்டதால் பாடுபடுவோருக்கு உண்மையான பரிவுணர்வுடன் அவர் உதவி செய்கிறார் இவ்வித மன உறுதியை நம்மையும் பாடுகளின் போது நிலைப்படுத்த முடியும் உலகெங்கும் சிதறப்பட்டிருந்த யூதருக்கு அப்போஸ்தலன் யாக்கோபு எழுதியதை கேளுங்கள் இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே ஆண்டவரது செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார் தொடர்ந்து அவன் அவர்களை உற்சாகப்படுத்திய வார்த்தைகளை கேளுங்கள் நீங்கள் பலவித சோதனைகளில் அகப்படும் உங்கள் விசுவாசத்தின் பரீட்சியானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த மகிழ்ச்சியாக எண்ணுங்கள் கனவில் இளைஞன் யோசேப்புக்கு கடவுள் வெளிப்படுத்திய உயர்விற்கு முற்றும் மாறாகவே காரியங்கள் நடந்தன அவனோ முழு முணுக்காமல் பொறுமையாய் காத்திருந்தான் அந்த இரண்டு ஆண்டுகளில் தன்னை புடமிடும்படி கர்த்தரது வசனத்திற்கு அவன் இடம் கொடுத்தான் முடிவில் பகலவன் அவன் மீது உதித்தான் சிறையிலிருந்து சிங்காசனத்திற்கு சிங்கநடை போட்டான் from president to palace he walked like a lion porumaiya irukka naam theermaanitta vudan namadu porumaiye soodikkum pattalangal anivagittu varum porumai mannar yesuvin maadiriyeye naam eppolum pinbathuvom parusuttha vaangal saatanai mudivaga muriyadipadu porumaiyalaiye velippaduthar 14 maththiyam 12th vasanathil ivide vaasikkiram தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பர்சுத்தபங்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் பொறுமையே மிகப்பெரிய இடி தாங்கி பேஷன்ஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் ஷாக் அப்சர் இந்த நாளிலே என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அநேகருடைய பொறுமை அதிகமாக சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கலாம் கணவனுடைய மனமாற்றம் இன்னும் தாமதிக்கிறது பிள்ளைகளுடைய நடத்தை அதிகம் கேடடைந்து கொண்டு போகிறது வேலை செய்கிற உங்களுக்கு நியாயமான காரியங்கள் நடைபெறுவதில்லை உங்களுக்கு எதிராக சத்துருவு சீறிக்கொண்டு அநேக எதிரிகளை சுவிசேஷத்திற்கு விரோதிகளாக எடுத்து அவர்களை உங்களுக்கு விரோதமாக அவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் உங்கள் ஜபங்கள் எத்தனையோ ஆண்டுகளாகியும் இன்னும் பதில் கிடைத்த பாடில்லை இப்படி இந்த பட்டியலை அடுக்கிக்கொண்டே போகலாம் என்ன ஒரு நிலையில் இருந்தாலும் ஒன்றே மறந்து விடாதிருங்கள் அப்பாவுக்கு எல்லாம் தெரியும் உங்களுடைய பொறுமைக்கு நிச்சயமாகவே பலன் உண்டு பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஜபம் பண்ணுவான் எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நாளிலே எங்களுடைய பொறுமை இதற்கு மேல் தாக்கு பிடிக்காது என்ற சூழ்நிலையில் இருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் எத்தனை ஆண்டுகள் ஜெபித்து பார்த்தோம் எத்தனை ஆண்டுகள் முயன்று பார்த்தோம் காரியம் சற்று கூட மேம்படைந்த பாடில்லையே நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி இலக்கரித்து போயிருக்கிற இந்த நாளிலே கர்த்தாவே நம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் எல்லா சூழ்நிலைகளிலும் குறிப்பாக அநியாயமான சூழ்நிலைகளிலே இயேசு கிறிஸ்து காத்த அமைதியை அவரை பின்பற்றி நாங்களும் காத்துக்கொள்ள உதவி செய்யும் ஜபங்களுக்கு பதில் வராவிட்டாலும் தேவரீர் எங்கள் ஜபங்களை கேட்டுவிட்டீர் என்ற நிச்சயம் எங்களுக்கு உண்டு ஏற்ற வேளையிலே ஏற்ற விதமாய் அந்த ஜபங்களுக்கு நீர் பதில் தருவீர் அது வரைக்கும் நாங்கள் பொறுமையை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் என்னுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய பொறுமையை சோதிக்கிற ஏராளமான சோதனைகளிலே நாங்கள் வெற்றியோடு பொறுமை மன்னர் இயேசுவை பார்த்து வெளிவர உதவி இந்த நாளிலே இனியும் பொறுத்திருக்க முடியாது என்று தளர்த்தி விட போகிற நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உற்சாகப்படுத்தி இன்னும் பொறுமையாயிருக்க நீர் கிருவை தாரம் நீர் அனுப்ப போகிற ஆசீர்வாதத்தையும் நீர் கொடுக்க போகிற ஜபத்திற்கான பதிலையும் கர்த்தாவே தயவு சீக்கிரமாய் அனுப்பி வையும் உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆம